ம்மே மாத பித்தமேமே விதையவிணம் மேவே நமோதி சம்பிரோ வம்ச ரிஷிபியோ மஹோ நமோ குருபியோபர் பிரானோவ் வாஹம பூர்ணய பூர்ணமா பூர்ணமேவிஷ ம் ஷாந்தாம் இது எத் ஜம் ஜகத் தினத்தியுஞ்சீ மானம் உபநிஷத் இந்த முதல் மந்திரத்திலேயே சாஸ்திரத்தினுடைய சாரத்தை வேதாந்த சாஸ்திரத்தினுடைய சாரத்தை சொல்லிவிடுகிறது இது ஜானம் இந்த உபனிஷதங்கள் எல்லா உபனிஷதங்களுடைய சாரம் இந்த ஜானந்தான் சர்வம் கலு இதம் பிரம்ம சர்வம் பிரம்மமயம் ஜகத்து இதை புரிய வைக்கிறது தான் இந்த உபனிஷத்துக்குடைய தாத்பரியம் அதுக்கா முதல் வாக்கியமே இப்படி சொல்லுகிறது ஜகத்தியாம் ஜெகத்து ஜகத்தியாம் ஜெகத்யாம் ஜகத்தியாம் இதம் எத்கிஞ்சி சர்வம் ஜகத்து ஈஷா இந்த உலகத்தில் இருக்கிற சமஸ்தங்களையும் காலத்தையும் சேர்த்து காலம் தேசம் வஸ்து சமஸ்தம் ஈஷாங்கிறது வந்து ஆச்சாரிய கொடுக்கிறார் ஈஷாங்கிறது வந்து ஈஷ்டே கிராமர் பாயிண்ட சொல்ற ஈஸ் ஐஸ்வர்யனு தாத்து பாட்டு ஐஸ்வர்யனா ஆளுபவன் அர்த்தம் அனைத்தையும் ஆளுபவன் ஐஸ்வர்யம் வார்த்தைக்கு ஆளும் திறமை உடையவன் அனைத்தையும் ஆளுபவன் நாம என்ன புரிஞ்சுக்கணும் ஒரு கிரியா தலைவர் ஐஸ்வர்யம் அர்த்தம் கிடையாது அதிஷ்டானியம் கர்மா எல்லாம் கிடையாது ஆழ்றதுன்னா என்ன ஆளப்படுபவன் ஒருத்தன் இருப்பான் வேறு ஆளப்படுபவன் வேறு ஆண்டவன் வேறு அடிமை வேறு இந்த இடத்துல ஆண்டவன் சொல்றபொழுது மாயா ரஹித்த சைதன்யம் மாயா ரஹித சைத்தன்யம் மாயையோட சம்பந்தம் இல்லாத சைதன்யம் ஈஸ்வரன் சொல்ற போது சர்வஜரன் கிடையாது சர்வஜன் ரெண்டு அர்த்தம் இருக்கு சைத்தன்ய ரூபமாயிருக்கிற ஈஸ்வர சர்வஜன் மாயா உபாதியில இருக்கக்கூடிய சர்வஜத்துவம் வேற அதிர்ஷ்டான சர்வஜத்வம் வேற அதனாலதான் முண்ட கோபுரேஷத்தில் படிச்சிருக்கோம் எஸ் சர்வஜ சர்வவித்து எஸ் எஞானமயம் தபா ஈஸ்வரனுக்கு வந்து ரெண்டு ஜானம் இருக்குன்னு சொல்றோம் ஈஸ்வரன் வந்து விசேஷ ஜானம் எல்லாம் நம்ம எல்லாரோட கர்மாவும் ஈஸ்வரனுக்கு தெரியும் நாம எவ்வளவு புண்ணியம் பண்றோம் எவ்வளவு பாவம் பண்றோம் இந்த ஜீவன் அதெல்லாம் அவருக்கு தெரியும் ஆகல இந்த சிருஷ்டியில் இருக்கிற எல்லாவற்றையும் அவர் அறிவார் அதனால வாலறிவன் சொல்றோம் அது மாயைங்கிற உபாதி கடவுளுடைய மனசுங்கிறது மாயதான் அந்த மாயில இருக்கிற எல்லாம் அறிந்த தன்மை நம்ம மனசில் எப்படி எல்லாம் கொஞ்சம் தெரிஞ்ச தன்மை இருக்கோ அது மாதிரி இதை வச்சுதான் பிண்டத்தை புரிஞ்சிக்க முடியும் நம்ம வச்சுதான் கடவுளையும் இன்னொரு சர்வவித்து அந்த முண்டக்கோபனிஷத் சொல்லும் பொழுது அவன் சர்வஜனாகவும் இருக்கிறான் சர்வவித்தாகவும் இருக்கிறான் அதுக்கு ஆதிசங்கரர் பொருள் சொன்னார் சாமானியேன சர்வம் ஜானாத்தி சர்வஜா விசேஷன சர்வம் வேத்தி இத்தி சர்வ வித் அப்படி சொன்ன அதாவது எல்லாவற்றும் அந்த சாமானிய ஜானம் நகை முழுக்க தங்கம் தான் இருக்கு அப்படின்னு சொல்றோம் இல்லையா அது சாமானிய ஜானம் ஆனா நகையோட டிசைன் தெரியறதுன்னு வச்சு ஒரு டிசைனுக்கு ஒரு பேர் வச்சிருக்காங்க அதெல்லாம் நான் வர்ணிக்க விரும்பல இது ஒரு ஒரு சும்மா அப்படி ஒரு நகை ஒரு நகையை காமிச்சு இந்த நகைக்கு என்ன பேருன்னு கேட்டால் நமக்கு எல்லாருக்கும் தெரியுமா அந்த காலத்து பழைய காலத்து நகைகள்லாம் நிறைய இருக்கு அது ஒன்னு ஒன்றுக்கு ஒரு பேர் வச்சு அவங்க உபயோகப்படுத்தி இருப்பாங்க நமக்கு அதெல்லாம் தெரியாம கூட இருக்கலாம் அந்த பத்திரம் ஞானம் இருந்து வச்சு என்னெல்லாம் டிசைன் இருக்கோ நகைக்கடையில போனீங்கன்னா ஒரு பெரிய கேட்லாக் காட்டுறார் கொடுக்குறார் நீங்க பார்த்துட்டே இருக்கீங்க ஒரே நேரத்தில் நாலு வேணும்னு தோன்றது பைசா கம்மியா இருக்கு பார்க்க பார்க்க ஆசை வர்த்தே அப்படியே கொழுந்து விட்டு எரிய எப்படியாவது வாங்கிட்டா நல்லா இருக்கும் ரொம்ப உள்ள போன கஷ்டமாயிடும் அந்த கடைக்காரனுக்கு தெரியுமா தெரியாத பண்ண முடியாது ஆகினாலும் அவனை பொறுத்த வரைக்கும் அவனுக்கு அவனுக்கு தங்கம் எல்லாமே தங்க ஞானம் இருக்கா இல்லையா அவனுக்கு இருக்கு எல்லா டிசைனை பத்தின ஞானக்கு சர்வவித்துவம்னு பேரு தங்கத்தை பத்தின ஞானத்துக்கு பேரு சர்வஜத் சர்வஜத்வம் சர்வவித்வம் அப்படின்னு உபனிஷத்து ரெண்டு தினம் சொன்னதுனால எஸ் சர்வஜா சர்வவித்து எஸ் எஞ்சமயம் தபான்னு சொல்லி ஈஸ்வரனை சொன்னதுனால அந்த ஈஸ்வரன் சர்வஜனாகவும் சர்வவித்தாகவும் இருக்கார் இப்ப ஈஸ்வரனுக்கும் அந்த கரணத்துல ஈஸ்வரன் மாயா ஈஸ்வரனுடைய அந்தகரணம் என்னது மாயா ஈஸ்வரனுக்கும் சாமானிய ஜானம் இருக்கு விசேஷ ஜானம் இருக்கு நமக்கு என்ன ஜானம் கிடைக்கும்னா ஈஸ்வரனுக்கு சாமானிய ஜானம் இருக்கிறதுனால விசேஷ ஜானம் சம்சாரத்தை அவருக்கு கொடுக்காது ஈஸ்வரனுக்கு சாமானிய ஜானம் இருக்கிறதுனால பூர்ண விசேஷ ஜானம் அந்த வார்த்தை போடணும் நல்லது ஈஸ்வரனுக்கு இருக்கிற விசேஷ ஜானம் பூர்ண விசேஷ ஜானம் ஈஸ்வரனுக்கு இருக்கிற சாமானியம் பூர்ண சாமானியும்னா எல்லாம் அர்த்தத்தில் சொல்லணும் பூர்ணம்னா இந்த பூர்ணம் இல்லை நம்ம இப்ப எத்தனை விசாரம் பண்ண பூர்ணம் இல்லை அத்தனை என்னெல்லாம் உலகத்துல பொருள் இருக்கோ அத்தனை பத்தி அவருக்கு தெரியும் சிற்றுயிரிலிருந்து பேருயிர் வரைக்கும் ஜட பொருள்கள் எல்லாவற்றையும் அவனறிவான் நமக்கு கொஞ்சம் தெரிஞ்சதே சம்சாரத்தை பத்தி அவருக்கு விசேஷ ஜானம் வந்து விசேஷ ஜானத்துக்குரிய விஷயங்கள் மிச்சயா சத்தியமா விசேஷ ஜானத்துக்குரிய விஷயங்கள் சத்தியமா மிச்சயான்னா ஆகையினால அவருக்கு சத்திய ஜானமும் இருக்கு மித்யா ஜானம் மித்யா விஷயங்களை பத்திர பூர்ண ஜும் நமக்கு தேவை எது ஈஸ்வரங்கிட்ட இருக்கிற சாமானியா நமக்கும் வேணும் ஆனா இந்த இடத்துல என்ன தெரியுமா சாமானிய ஜானமும் கிடையாது விசேஷ ஜானமும் கிடையாது சாமான்யம் அவ்வளவுதான் சாமானியம் சமம் ஈஸ்வரங்குற என்ன அர்த்தம் சமம் சமம் அருமையாக ஒரு ஸ்லோகம் கிடைச்சது ஈஷா ஈசிவல் நீங்க அந்த ஸ்லோகத்தை கூட போட்டுக்கலாம் பதிமூணா அத்தியாயத்தில் இருக்கு சமம் சர்வேஷு வேர்டு இருக்கு அந்த சப்தம் இருக்கு அதுக்காக சமம் சர்வேஷு சாதாரண ஸ்லோகம் இல்லை தாராளமாக போடலாம் தப்பே கிடையாது கீதையில பதினெட்டாம் தேலோகம் இருக்கு ஞாபகத்துக்கு வரல சாத்விக ஜானம் அப்படின்னு கிருஷ்ணசூரர் சாத்விக ஜான்கிறது அத்வைத்த ஜானம் விசிஷ்டாத்வைத்தானம் கிடைச்சாக்க ஏதாவது சொல்லி வைப்போம் ஆனால ராஜச ஜானம் தாமச ஜனம் ராம் தாமல்யம் நிரூபாதிகை இந்த இடத்துல வந்து எல்லாமே கடவுள்னு சொல்ற போது டான்ஸ் அபிநயம் பிடிக்கிற மாதிரிதான் இருக்கு இந்த தயான் சுவாமிஜியோட பாட்டு இருக்கு இல்லையா போ சம்போ சிவசம்போ ஸ்வயம்போ அப்படி ஒரு பாட்டு இருக்கு நிர்குண பரபிரம்ம ஸ்வரூபா பாட்டு பாடினா என்ன அபிநயம் பண்றது ஏன் சொல்லி என்னத்த அபிநயம் பண்றது கம கம ரூபா பிரபஞ்ச ரஹிதா அப்படிதான் பண்ணணும் அபிநயம் பண்ணணும் என்னத்தை டான்ஸ் ஆடுறது போனா புதிக்கலாம் இதுக்கெல்லாம் டான்ஸ் பண்ணுவ முடியும் கடைசியில் வேதாந்தன் டான்ஸில் போய் அது என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழுக்கிறது இப்போ ஈஷா வாஸ்யம்னு சொல்கிற போது என்ன அர்த்தம்னா அந்த வித்யா விநேசம் பண்ண சொன்ன அந்த புத்தகத்தில் படம் போட்டால் பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த கோரக்பூர் புக்குலேயே இருக்குது அதில் என்னென்னா அந்த போட்டிருக்கிலே அந்த ஸ்லோகத்தில் வித்யா விநேசம் பண்ணேன்னா ஒரு உட்காந்து புஸ்தகம் படிச்சுட்டு இருப்பான் ஒரு பிராமணன் அவன் நெஞ்சில் கிருஷ்ணர் இருப்பார் இருப்பார் கிருஷ்ணர் இருப்பார் அப்புறம் வந்து பிராமணி அப்புறம் கவி அப்புறம் ஒரு பசுமாடு அந்த பாகத்தில் அப்படி போட்டிருக்கா பசுமாட்டை போட்டு அந்த பசுமாட்டுக்குள்ளே எங்கே போடுறதுன்னு அதுக்கு ஒரு இடம் போடணும் வயிற்றுல போடணும் பசுமாட்டு அது ஒரு கிருஷ்ணன் அங்கே ஒரு கிருஷ்ணன் இருக்கார் ஹஸ்தினி ஒரு யானை அந்த யானையில் யானை இருக்குது யானைப்பாகன இருக்கார் வச்சு கூட அதில் ஒரு கிருஷ்ணர் அங்கே ஒரு கிருஷ்ணர் யானை யானைப்பாகன் அப்புறம் சுனி நாய் நாயில் வந்து ஒரு ஒரு கிருஷ்ணர் சுவ அதை சாப்பிடறான் சண்டாள அவங்க கிட்ட ஒரு கிருஷ்ணன் அப்புறம் இங்க ஒரு பண்டித நிக்கிறான் பார்க்கிறான் கையிலிருந்து ஒளி வருது பண்டிதாஸ் சமதரிஷின நடக்குமா இது படத்தை என்ன பண்றது அப்படி இல்லப்பா அப்புறம் கடைசியில் என்னன்னா ஒரு உங்களை பார்க்கிற போது உங்க நெத்தியில நான் யாரை பார்ப்பேன் தட்சிணாமூர்த்திய பார்ப்பேன் அவர் நெத்தியில புவனேஸ்வரிய பார்ப்பேன் இப்படி ஒரு ஒருத்தரையா இவங்க எல்லாம் போது நெத்தியில ஒரு ஒரு நெத்தியிலையும் போது எனக்கு புவனேஸ்வரி தெரியும் உங்கள் நேத்தியெல்லாம் பார்க்கற போது தட்சிணாமூர்த்தி தெரியும் சொன்னேன் அது நல்லதுதான் இந்த பாவனை வந்து தப்பான்னா நல்லதுதான் ஆனால் அது ஞானம் இல்லை ஃபேக்ட் அது இல்லை அதனால இங்கே சாஸ்திரம் என்ன சொல்லி கொடுக்கறதுன்னா சாமானிய சைத்தன்ய ரூப்பேன எல்லாத்தையும் அந்த வியாபிச்சிருக்கிற அந்த மெய்ப்பொருள் அப்பொருளை மெய்ப்பொருளாக காண் நீங்க உங்களுக்கு எல்லாம் புரியும் ஏற்கனவே நிறைய கேட்டதுனால அடிப்படை தெரிஞ்சுதான் சுலபமா புரிஞ்சிடும் இதம் சர்வம் ஈஷா வாசியம் அதாவது நீ எல்லாத்தையும் அதிஷ்டானத்தை பாரு ஆதாரத்தை பாரு ஆதேயத்தை பார்த்து மயங்காதே ஆதேயத்தை பார்த்து கலங்காதே ஆதேயத்தை பார்த்து துக்கப்படாதே ஆதாரத்தை பாரு ஆதார தர்சனம் ஆதேயதர்சனம் சம்சாரம் ததாதி ஆதாரம் சம்சார நிவத்தி ஈஷா வாசியம் என்னத்தை போட்டு மூடுறது மூடுறதுங்கிறது உபசாரமான வார்த்தை மூடுறதுங்கிறது அர்த்தம் என்ன அர்த்தம்னா அதுதான் அடுத்த வார்த்தை வாசியத்துக்கு தான் இன்னொரு வாசியம் அதான் அடுத்தவர் வாசியார்த்தம் பண்ணீங்க அவுட்டு இல்ல வாசியத்துக்கு என்ன அர்த்தம் நாம ரூபத்தை மறைத்தல் நாம ரூப மறைத்து விடு நாம கொடுக்கின்ற சத்தியத்துவ புத்தியை நீக்கி விடு பெயருக்கும் வடிவுக்கும் நீ தரக்கூடிய ரியாலிட்டியை நீக்கிடு ஒருத்தரை பத்தி நம்ம பேசுற போது என்ன பேசுறோம் அவர் யாரு அவர் குலம் என்ன கோத்திரம் என்ன அவர் என்ன பண்றார் அவருடைய குணம் என்ன தோஷம் என்ன இத்தனையும் சொல்றோம் இல்லையா இதுதான் நமக்கு வந்து சுகத்தையும் துக்கத்தையும் கொடுக்கிறது ஒருத்தரை பத்தி நீங்க பாராட்டலாம் குறை சொல்லலாம் எல்லாம் இருக்கலாம் அதுதானே நமக்கும் பெரியருக்கும் கஷ்டத்தை கொடுக்கிறது ஆனா அது வந்து உபாதியது அந்த உபாதிய உபகித ஞான உபாதி வாசைய மறை சுடு அதுக்கு ரியிட்டி கொடுக்காதொரு உணர்ந்து பொய்பொருளை மறைப்பாயாக மெய் அறிவால் பொய் உணர்வை மறைப்பாயாக நீக்குவாய் மறைப்பாய்னம் நிஜமா மறைக்கிறது என்னமோ பொய் ஒண்ணு இருக்கு மெய் ஒண்ணு இருக்குன்னு அர்த்தம் இல்லை பொய்ங்கிறது உண்மையிலேயே பொய்பொருளை என்ன பண்றோம்னா மெய்யை பார்க்கும் போது பொய்யே அங்க மண்ண பார்க்கிற போது கொடம் சொல்லுக்கு பொருளே இல்லை பரத்தை மறைத்தது பார் முதல் பூதம் பரத்தில் மறைந்தது பார் முதல் பூதமே இந்த பூர்ணமதாக்கு மரத்தை மறைத்தது மாமதானை போட்டுக்கலாம் தப்பே இல்லை ஈசா பாசியம் இதானந்தான் வாழ்க்கையோட பரவ லட்சியம் இந்த ஞானத்தில் உறுதி பெறுவதுதான் நமது குறிக்கோள் நம்முடைய பிறப்பையோ இறப்பையோ வளர்ச்சியையோ வியாதியையோ முதுமையையோ எதையும் நாம் கருத்தில் கொள்ள வேண்டியதில்லை இந்த ஞானத்தினால் என்ன பண்ணணும்னா பிறப்பை மூடு இறப்பை மூடு வளர்ச்சியை மூடு கடனை மூடு பணத்தை மூடு புரியுதா மூடிண்டே இருக்கும் வாய மூடணும்னா அறிவாலை இதெல்லாத்தையும் மூடணும் நம்ம வாய மூடணும் மனச மூடணும்னு சொன்னதுங்கிற வார்த்தை நமக்குதான் பழக்கத்துல இருக்கு வாய மூடு அப்படின்னா மனசு மூடினா தானே வாய் மூடும் மனசு மூடனும் பிரம்ம ஜானத்தினால மூடு மூடுன்னா நேர்த்தோம் அலபாயிர மனசு அந்த மனச வந்து சகுண பிரம்ம தியானம் பண்ணி ஏகாகிரதைய பண்ணி வேதாந்த விசாரம் பண்ணி என்ன பண்றதுன்னா அடங்கு மனமே அடங்கு உண்மை இதுதான் சுத்தாதே இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கெங்கோ அலையாதே அதனால தான் எந்த புஸ்தகத்தை எடுத்தாலும் ஓ மனமே ஓ மனமே மனச பார்த்தானே சொல்றது யாருக்குண்ணா இன்னொருத்த மனசை பார்த்து மூட மத்தேன்னு பார்த்து யாரும் அட்ரஸ் பண்ணிக்கிறோம் பஜகோவிந்தத்துல நம்ம புத்தியை பார்த்துதான் நம்ம அட்ரஸ் பண்ணிக்கிறோம் இதுதான் வந்து உபநிஷதங்கள் எல்லாம் உத்ஷிக்கிறது நம உச்சை பக்தி நாம் பதஜே நம நா நாளைக்கு வர போறது ஸ்ரீருதிரஜபம் வேதங்கள்லாம் என்ன பண்றது நான் விஸ்வே அமிர்த புத்திரா ஆயே தா திவ்ய து ஆகையனால இது வந்து இப்படி புரிஞ்சுட்டோம் எதுவும் கிடையாது பதிய வேண்டும் இதற்கின்ற ஜகத்தியாவதுக்கி வச்சிருக்கேன் அது உங்களுக்கு புரியும் நீங்க சிம்பிளா புரியணும்னா இதம் சர்வம் ஜகத்து ஈஷா வாஸ்யம் இந்த உலகம் அனைத்தையும் அனைத்து நாமரூபா கர்மாத்மகமான பிரபஞ்சங்கள் அனைத்தையும் ஈஸ்வரன் எல்லாமே ஈஸ்வரன் என்கின்ற ஞானத்தால் மூடப்பட வேண்டும் மறைக்கப்பட வேண்டும் அந்த மறைக்கிறதுங்கிறது இன்னொன்னு போட்டோம் அடுத்த வரைக்கும் வந்துட்டோம் கால வகுப்புலேயே வந்தாச்சு வாசியம் இஸ் ஈக்வல் என்ன அர்த்தம் சந்நியாசா தியாகேனைகே அமிர்தத்துவமான கிருஷ்ணர் அதையும் சொல்றார் சாத்விக தியாகம் ராஜசத்யாகம் தாமசத்யாக சந்நியாசத்தை கூட பிரிக்கலாம் அப்படி சாத்விக சந்நியாசம் ராஜச சந்யாசம் மடத்தை கட்டின் இருந்தா ராஜச சந்நியாசம்தான் சாத்விக சன்னியாசம்னா மடம் இல்லாத சந்யாசி நான் சொல்லியா சந்தோஷப்படுகிறேன் மடம் விவகாரம் நிர்வாகம் கேம்ப் கிளாஸ் இதெல்லாம் இல்லாத சுவாமி சாத்விக சன்னியாசி உங்களுக்கு என்ன இப்படி சுவாமி தன்னையே தாக்கிக்கிறாரு உள்ள சொல்லி தாக்கிக்கிறது யார் யாரை தாக்கிக்கிறது யார் யாரை தாக்குறது யார் யாரை தாக்கிக்கிறது நடக்காது புரிஞ்சுக்கிறது தாக்குறதுன்னு அர்த்தம் அப்படி பார்த்தா தாக்கிக்கிறேன்னு சொன்ன நான் இண்டிவிஜுவலா தானே நினைக்கிறேன் என்ன இண்டிவிஜுவலா நினைச்சுட்டு என்ன நான் தாக்கிக்கிறேன்னு அர்த்தம் ஆப்ஜெக்டிஃபை பண்றேன் என்னையே நான் ஆப்ஜெக்டிஃபை பண்ணி பாக்கிறேன் நான் பண்றது என்ன காரியம் பண்ணிட்டு இருக்கேன்னு எனக்கு தெரியுது இல்லையா எனக்கே தெரியலன்னா அப்புறம் யாருக்கு தெரிய போறது யாருக்கும் தெரியுமா என்ன அது அந்த சன்னியாசம் என்னதுன்னா மட்டமே கிடையாது ஒன்னும் கிடையாது ஒன்னும் பாடம் நடத்துறதுக்கியா சிஷ்யனும் கிடையாது பிகிரகம் கிடையாது ஒன்னும் கிடையாது அப்படியே இருப்பார் ஒரு பாட்டு என்னன்னா ஒரு பாட்டு போயிட்டே இருப்பார் எதிர் யாதிருட்சிக்கோ பவேத் யாதிருட்சிக்கோ விரஜேத் சொல்லியிருக்கு சாஸ்திரத்தில் அப்ப சாத்விக சன்னியாசி ஆனா இந்த சாத்விக சன்னியாசியை உருவாக்குறதே ராஜச சன்னியாசி நான் வேலை பண்ண மாட்டார் வேஷம் மாத்திரம் சாமியாரா இருப்பார் அப்புறம் என்ன வேதாந்தமும் படிக்க மாட்டார் பண்ண மாட்டார் சாப்பிடுவார் கதை பேசுவார் அரட்டை அடிப்பார் பேப்பர் படிப்பார் போன் பேசுவார் என்ன பண்ணுவார் படிக்கிறவன கேள்வி பண்ணுவார் என்ன என்ன என்ன தான் தாமசி தியாகின் புதுசா கண்டுபிடிச்சிருக்கேன் இதுவரைக்கும் யோசிக்கவே இல்லை அல்ல சாத்திக சன்னியாசி ியாசி தாமச சன்னியாசி இது பகவத்கீதையில இல்லாத மூணு சன்னியாசி இது எழுதியவர் என் பெயரை போட்டுடும் சும்மா ஒரு அபிமான தியாகேன தியாகேன அர்த்தம் சன்னியாசேன என்ன சன்னியாசம் இது ஞான ஞான ரூபமான சன்னியாசம் இந்த சந்நியாசத்தை யாரும் பண்ணித்தாகணும் மோட்சம் வேணுங்கிறவங்க யாரா இருந்தாலும் சரி வெளியில இந்த மாதிரி காஷாயம் போட்டுக்கிறோமோ தாடி விளக்குறோமோ பண்றோமோ இல்லையோ இந்த சன்னியாசம் பண்ணாதவனுக்கு மோட்சம் பண்ணல ஸ்பெஷல் நரகத்துல சென்னாய் காத்துருக்கான் நான் சொல்லல நான் சன்னியாசியா போறேன்னு சொன்ன போது எங்க ஊர்ல என்ன பயமுறுத்தினாங்க சொன்ன இந்த பாரு ஞாபகம் சன்னியாசத்துல போய் தர்மத்தை கடைபிடிக்க முடியலன்னு வச்சுக்கோ நரகத்துல சென்னாயெல்லாம் வந்து கடிக்கடினு கடிக்கும் அவனே அப்படி பண்ணி காமிச்சான் வந்து கடிகடின்னு கடிக்கும் அப்புறம் நீ தாங்க முடியாது அங்க உன்னை பாத்துக்கிறேன் இந்த சித் பான் சாமி ரொம்ப நல்லா சொல்லுவாங்க அதாவது சித்பான் சுவாமி வந்து இந்த ஊட்டியில ராமகிருஷ்ண மட்டத்தில் இருக்கிற போது அங்கே யாரோ ஒரு கிறிஸ்டியன் ஃபாதரோ யாரோ வந்தாங்களோ அவர் வந்து ஒரு பிரம்மச்சாரியா இருந்தாரான் சுவாமிஜி அப்போ பிரம்மச்சாரியா இருந்தார் சன்னியாசம் வாங்கிக்கல அப்படி அங்கே இருக்கிற போது அந்த ஒருத்தர் வந்தார் ஃபாதர்னு தான் சொன்னாங்க எனக்கு ஞாபகம் அவர் அப்படியே வந்து மடத்தை எல்லாம் அப்படியே பார்த்தாரான் பார்த்துட்டு அப்படியே வந்து இந்த விவேகானந்தர் படத்தை பார்த்துட்டு அவர்கிட்ட பிரம்மச்சாரியிட்ட கேட்குறாரு யாரு சின்னு மகாராஜ் அவர் பேர் திரேம்பக சைத்தன்யா சித்பவான் சுவாமி அப்ப பேர் அவர்கிட்ட கேக்குறாங்க ஓ இவர்தான் விவேகானந்தரா ஆமா அப்படின்னு பாவம் நரகத்தில் சுவாமிஜி ரொம்ப கிளவர் அங்கிருந்தா வர்றீங்களான் இப்படி கேப்பான அவன் பார்த்த மாதிரி அங்கிருந்து வர்றியா தெரின்னா சாத்திக சந்நியாசம் ராஜச சந்யாசம் தாமச சன்னியாசிக்கு ஸ்பெஷல் நரகன்னு சொல்லி இந்த கதைக்குள்ளே நுழைஞ்சேன் என்ன ஈசாசருஷத்தில் இப்படி எல்லாம் இந்த சந்யாஸ் என்னதுன்னா கிடையாது என்ன இந்த பந்தமரும் விஞ்ஞான மோன பண்புன்ற அருளி அந்த பண்புக்கே தான் தேசம் இல்லை காலம் இல்லை திக்கும் இல்லை தொந்தம் இல்லை இந்த பாட்டு ஒன்னு இருக்கு தாய்மாவனுடைய பாட்டு எனக்கு ஃபுல்லா ஞாபகத்தில் இல்லை கடைசியில் இல்லை இல்லைன்னு எல்லாத்தையும் நீக்கிட்டு இல்லை இல்லை இல்லை என்று இல்லாததும் அல்ல என்றும் உள்ள இயற்கையாகி அப்படின்னு சொல்லி தாய்மான் அழகா வர்ணிப்பார் பந்தமரும் மெஞ்ஞான மோன பண்பு ஒன்றை அருளி இந்த வரிய பந்தமரும் மெஞ்ஞான மோன பண்பு ஒன்றை அருளி அந்த பண்புக்கே தான் தேசம் இல்லை காலம் திக்கும் இல்லை தொந்தம் இல்லை ஒரு பாட்டு இதுதான் எனக்கு மனசனை வச்சிருக்கேன் அப்புறம் வந்து முடி இல்லை இல்லைன்னு இல்லை இல்லைன்னு ஒரு பாட்டு போடும் அது முடிஞ்ச உடனே இல்லை இல்லை இல்லை என்று இல்லாததும் அல்ல என்றும் உள்ள இயற்கையாகி அப்படின்னு சொல்லி இந்த பா அந்த ரெண்டு பாட்டை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம் நல்ல மேற்கொள்ளுது நேத்தி நேத்தி மிருகதாரண்ய கோபரிஷத்து என்ன பண்ணுகிறதுன்னா இந்த பிரபஞ்சத்தை ரெண்டா பிரிக்கிறது மூர்த்தம் அமூர்த்தம்னு சொல்றது ஆகாசமும் வாயுவும் வடிவமற்றது உணரப்படுவது அப்புறம் வந்து அக்னி ஜலம் பிருத்திவி இதெல்லாம் மூர்த்தம் இது மூர்த்தம் அமூர்த்தம் சொல்லி இந்த ரெண்டுமே பிரம்மன் இல்லேன்னு சொல்லி புரிய வைக்கிறது அகாத்த நேத்தி நேத்தி இத்தியாத்மா இது அல்ல எது வடிவமுடையதும் பிரம்மம் அல்ல வடிவமற்றதும் பிரம்ம வடிவமற்ற ஆகாசமும் வாயுவும் பிரம்மல்ல வடிவமுள்ள உள்ள அக்னியும் ஜலமும் பிரம்மல்ல அதுக்கெல்லாம் சாட்சியா அத நீ அரியறவனாயிருக்கிற நீதான் அந்த பிரம்மன் தத்து துவசி அதெல்லாம் நம்ம போட்டு புரிஞ்சுக்கணும் அது மாதிரி என்ன பண்றது தேன தேனேயா நீக்கித்வ நிச்சயம் பொய்யின் தெளிவா புரிந்து கொண்டு வேற லாங்குவேஜில் அடுத்த ரொம்ப முக்கியம் இதனால என்ன புஞ்சி தாக போட்டுக்கலாம் நீ வந்து உன்னி தாக சாதாரணமா அர்த்தம் வந்து அனுபவியுங்கள் அர்த்தம் இந்த தியாகத்தினால் அனுபவியுங்கள் அப்படின்னு சொன்னா சரி அல்ல அந்த புஞ்சு தாத்துவ என்ன பண்ணிடுறாரு பாலனார்த்தமா எடுத்துக்கிறார் இதனால தான் கிராமர் மாத்திரம் படிச்சா வேதாந்தம் புரியாது கிராமர் கண்டிப்பாக வேதாந்தம் படிச்சா அதுவும் பிரச்சனை ஆனா இலக்கணம் மாத்திரம் வேதாந்தத்தை புரிய வைக்கவும் புரியாது பண்ணாது கேட்டா அதுல இன்னொரு சிக்கல் என்னன்னு இலக்கணத்துல வராத மீனிங் எல்லாம் சொல்லி நான் இருக்கும் உட்பட சில இடத்துல சங்கராச்சாரியார் ஸ்ரத்தை என்ன தண்ணிங்கிறார் தண்ணின்னா ஸ்ரத்தைங்கிறார் ஏன்னா அது கான்டெக்டை பொறுத்து மீனிங் மாறும் அதனால நமக்கு தெரிஞ்சு எந்த பதம் தெரிஞ்சிருந்தாலும் அதனால தான் சாஸ்திரம் சொல்றது சாஸ்திரிக்கோப்பி சுவாதந்திரியான பிரம்மாநேஷனம் ந இலக்கணம் கண்டிப்பா வேணும் அது தெரிஞ்சிருக்கணும் தெரிஞ்சுக்காம படிக்க முடியாது ஆனால் இலக்கணம் மாத்திரம் வேதாந்தத்தில் போறது வேதாந்தம் மாத்திரம் இல்லை எந்த சாஸ்திரத்துல அது ஏன்னா அவங்களுக்குன்னு ஒரு ஸ்பெஷல் பரிபாஷை ஒன்று வச்சுருக்காங்க அந்த பரிபாஷை கிராமருக்குள்ள வரமாட்டேங்கிறது பரிபாஷை கிராமருக்குள்ள வரமாட்டேங்குது அதனால தான் பெரிய ஆராய்ச்சி இலக்கியத்துக்கு பிறகு இலக்கணமா இலக்கணத்துக்கு பிறகு இலக்கியமா அப்படின்னு பெரிய ஆராய்ச்சி ஆனால் கன்க்ளூஷன் என்னன்னா இலக்கியத்துக்கு பிறகுதான் இலக்கணம் இலக்கியத்துக்கு பிறகு பிறகு தோன்றிய இலக்கணமானது இலக்கியத்தை புரிந்து கொள்வதற்கு உதவி புரிகிறது நன்றாக புரிந்து கொள்வதற்கு ஆழமாக உதவி புரிகிறது இருந்தாலும் இலக்கியத்தை அதன் மரபு நெறியில் தான் கேட்க வேண்டும் என்பது நம்ம கிட்டே இருக்கு அதனால தான் என்ன பண்ண வேண்டியிருக்குன்னா இந்த மாதிரி இடத்துல எல்லாம் நம்ம அப்படியே தாத்துவ வச்சுன்னு அர்த்தம் பண்ண முடியாது ஆனால் தேன தக்தேனாங்கிறது ஈஷாவாசியமும் தேனத்தெக்தேனங்கிறது கிராமட்டிக்கலாக பார்த்தா அது எப்படி ரொம்ப கான்ட்ரடிக்ஷன் தோணும் நமக்கு அதுதான் சம்பிரதாயம்னு பேர் கான்ட்ரடிக்ஷன் இல்லை கான்ட்ரடிக்ஷன் மாதிரி தோணினாலும் அது என்ன சொல்றது ஆபாசா தூ விரோத அது வந்து முரண்பாடு போல தோன்றுகிறது ஒரு தோற்றம் முரண்பாடு அல்ல கருத்தை நம்ம கவனிச்சுட்டோம்னா அந்த முரண்பாடு நீங்க அதனாலதான் கீதையில கிருஷ்ணர் வந்து வேதாந்த கிருத்துங்கிற வார்த்தையை சொன்ன போது வேதாந்த கிருத் வேத விதேவ சாகம் படிச்சு பாருங்க வேதாந்த கிருத்து என்று சொன்னால் அதுக்கு ஆச்சாரியோட வியாக்கியான சொல்லி கொடுக்கிற சம்பிரதாயத்தை உண்டு பண்ணவன்னு சொன்னேன புஞ்சி தாகாக்கு சொன்னேன் புஞ்சி தாகன புஞ்சின என்ன அர்த்தம் போஜனம் எல்லாம் அதுல இருந்து வந்ததுதான் எல்லாம் இருந்து உபனிஷத்துக்கோங்க என்ன தியாகத்தினால எல்லாத்தையும் நீக்குவது அப்படிங்கிற தியாகத்தினால உன்னை காப்பாத்திக்கணும் இதுல இருந்து ஒண்ணு தெரியறது நம்மளை நாம காப்பாத்திக்கணும்னா காப்பாத்திக்கணும்னு நினைச்சு என்னத்தை எல்லாம் வச்சுட்டு இருக்கோமோ அதெல்லாம் விட்டா நம்மள நாம காப்பாத்திக்க முடியும் எப்படி இருக்கு பாருங்க வேதாந்தம் கேட்க விரும்பிய வேதியர் வேதாந்தம் கேட்டும் வேட்கை ஒழிந்தர் நம்ம நினைச்சுட்டு இருக்கோம் எல்லாம் வந்து என்ன மனைவி என்னை காப்பாற்ற போறா அவன் நினைச்சுட்டு இருக்க கணவன் என்ன காப்பாத்த போறான் ரெண்டு குழந்தைகள்லாம் என்ன நினைச்சிருக்கேன் அம்மா அப்பா நம்மளை காப்பாற்ற போறதுன்னு அம்மா அப்பாவுக்கு அந்த என்ன இருக்கு குழந்தைகள்லாம் நம்மளை காப்பாற்ற போறது எல்லாரும் கடைசியில் என்னென்ன யாரும் காப்பாற்றுறேன்னு நம்ம சாமியாவது நம்மளை காப்பாற்றுவார் நான் இதுக்குதான் சாமியார் ஆயிருக்கேன் சாமி சாமி என்னை காப்பாற்றுவார் அவர் என்ன காப்பாற்றுவார் எல்லாருக்கும் இந்த செக்யூரிட்டி ப்ராப்ளம் இருக்குது எல்லாரும் எனக்கு எனக்கு ஒரு பாதுகாப்பு வேண்டாமா நம்ம உபநேஷத்தை முடிச்சுட்டு லௌகிக்கமாக பேச ஆரம்பிச்சோன்னா என்ன பண்ணுவேன் யாரா வந்து இல்லை உனக்குன்னு ஒரு பாதுகாப்பு வேணுமா அப்படி சொல்லுவோமா இல்லையா பாதுகாப்பு வேணும் பாதுகாப்பு ரொம்ப முக்கியம் அதெல்லாம் வந்து வேதாந்தம் பேசலாம் போவோம் அதெல்லாம் சொல்லலாம் ஆனால் நடைமுறையில் ஒத்து வரணுமே யாரா சன்னியாசம் வாங்குறேன்னு வந்தாலே என்ன சொல்கிறோம்ண்ணா முதல்ல ரூவா வச்சுருக்கேன்னு கேட்குறோம் என்ன யாராவது சாமியார் ஆறேன்னு வந்துட்டான்னு வச்சுக்கோங்க கடைசியில் நம்மள எல்லாம் சொல்லிவிடுவோம் கேஸ் போட்டால் என்ன பண்ணுறது யாரா சாமியார் வர்றேன்னு சொல்கிறாங்க சாமியார் முதல்ல உன் சாப்பாட்டுக்கு துணிக்கு நீ டெபாசிட் பண்ணு இல்லை உனக்கு தைரியம் இருக்கா வீடு வீடாக போய் பிட்சை வாங்கி சாப்பிட்டு யாராவது கொடுக்குற துணியை கட்டிக்கிறதுக்கு உனக்கு தைரியம் இருக்கா தில்லு இருக்கா அதெல்லாம் அப்புறம் வந்து அதுக்கு அதுக்கான மெச்சூரிட்டி வேணும் முடியாது உபனிஷத்து ரொம்ப அழகாக சொல்றது ஞானத்தினால தான் நமக்கு ரக்ஷணம் அறிவு தான் நமக்கு பாதுகாப்பு என்ன எனக்கு பாதுகாப்பு தேவையில்லைங்கிற ஞானம் தான் எனக்கு பாதுகாப்பு பாதுகாப்பு என் பாதுகாப்பு தேவை பாதுகாப்பு அற்றவனாக இருக்கிறேன் என்பது ஒரு பிரமை பாதுகாப்பு உடையவனாக இருக்கிறேன் என்பது இன்னொரு விசேஷமான பிரமை பாதுகாப்பு இருக்கிறேன் என்பதும் பாதுகாப்பு உடையவனாக இருக்கிறேன் என்பதும் பிரமையே மனதால் கற்பிக்கப்படும் ஒரு மாபெரும் பிரமை ஞானத்தோட ஆழ எப்படின்னு பாருவோம் ஞானத்தோட ஆழம் ரொம்ப அதிகமானது ஏன்னா நம்ம என்ன சொல்றோம்னா அதையே கொஞ்சம் சௌகரியமா வச்சுட்டு இருக்கோம் நம்ம ஞானத்தினுடைய ஆழம் புஞ்சி தா நீ புஞ்சி தாகன்னா உன்னை நீ காப்பாத்திக்கும் சங்கராச்சாரியர் ரொம்ப அழகா சொல்றாரு இது என்னென்ன பெக்யூலியரா இருக்கு எதையாவது விட்டா பாதுகாப்புங்கிறார வச்சுட்டா தானே பாதுகாப்பு அதான் உபனிஷத்துக்கு மகிமை நீ உனக்கு தெரிஞ்ச மாதிரியே பேசினா அதுக்கு என்ன பெருமை இருக்கு நீ சிந்திக்கிற முறையில் இருக்கிற கோளாரே அது சொல்லி கொடுக்குறது நம்ம எல்லாரும் என்ன நினச்சிட்டு இருக்கோம் ஐ ஆம் இன்செக்யூருங்கிறான் அப்புறம் என்னென்ன நௌ ஐ ஆம் அப்பா அப்படிங்கிறேன் அப்புறம் கொஞ்ச நேரம் நினைச்சு பயம் வந்து விடுறது உள்ளுக்குள்ளே எல்லாம் இருந்தாலும் அப்படி என்ன பிரைம் மினிஸ்டரே கூட இருந்து சுட்டுவிட்டான் பார்த்துருக்கோம் நம்ம கண்ட்ரி நம்ம தேசத்தில் என்ன வந்து கூடவே இருக்கிற செக்யூரிட்டியே மினிஸ்டரை கொண்டது நம்ம தேசத்தில் பார்த்துருக்கோம் இப்ப என்ன பெரிய பாதுகாப்பு பாதுகாப்பு உணர்ச்சிங்கிறது மனசுக்குள்ள ஒண்ணு இருக்கு நமக்கு எல்லாருக்குமே இந்த செக்யூரிட்டி ஃபீலிங் இந்த குழந்தை வந்து அம்மா இருக்கான்னு பாத்துக்கோது அம்மா இருக்க பாதுகாப்பு உள்ளதாது நினைச்சுக்கோது நினைச்சு சாதாரண என்னன்னா நம்ம யாரு நம்மளை பாதுகாப்பான்னு நினைக்கிறோமோ அவனே பாதுகாப்பு இருக்கானா இல்லையான்னு பாருங்க அவனுக்கும் பாதுகாப்பு இருக்கான்னு சந்தேகம் தான் நம்ம நினைச்சோ இதுதானே தவிர நம்ம எதை பிடிச்சுட்டு இருக்கோமே அதுவே ஆட ஆடுறதுக்கு சான்ஸ் இருக்கா இல்லையான்னா அது ஆடித்தினா தான் இன்னும் பயம் ஆகிடுது இந்த சைக்கலாஜிக்கல் இதெல்லாம் என்னன்னா எல்லாத்துலேருந்து விடுபடு துவைத்தில தான் இந்த செக்யூரிட்டி இன்செக்யூரிட்டி ப்ராப்ளம் எல்லாம் பாதுகாப்பு இன்மை பாதுகாப்பு என்பதெல்லாம் இருமையில்தான் இருக்கிறது எனக்கு வேற ஒரு பொருளும் இல்லைன்னு நான் புரி எப்போ புரிஞ்சுக்கிறேனோ அப்போ நான் எதுக்கு பாதுகாப்பு இன்மையை நான் உணரப்போகிறேன்னா பாதுகாப்பு உடையவனாக என்னை உணரப் போகிறேன்னா எதுலேருந்து என்னை பாதுகாத்துக்கிறது பாதுகாப்பு எதுக்கு எனக்கு பாதுகாப்பே தேவையில்லையே பாதுகாத்துக்கணுங்கிற அந்த ஃபீலிங் இருக்கே அதை உடைக்கிறது இந்த மந்திரம் செக்யூரிட்டி இன்செக்யூரிட்டி ரெண்டுமே லைஃப் இன்சூரன்ஸ் பகவான் சொன்ன வார்த்தையில் பரவாயில்ல இது மட்டுமா எல்லாம் இருக்கு நான் எல்லாம் பேச ஆரம்பிச்சா பேச்சே பேசுறதுக்கே இடமில்லாம் போயிடும் கேள்வி அற்று சிந்தை துடிப்பற்றார் கன்றோ சுகங்கான் பராபரமே சொல்லும் பொருளும் அற்று சும்மா இருப்பதற்கே அல்லும் பகலும் எனக்கு ஆசை பராபரமே ரொம்ப யோசிச்சு பார்த்தா பேசுறது கூட பிடிக்க மாட்டேங்குறது பிடிக்க மாட்டேங்கிறது பிடிக்க மாட்டேங்கிறது ஒரு ப்ராப்ளம் ஆச்சேன் பரவாயில்ல பேசிடுவோம் எப்படி இருக்கு பாத்தீங்களா பேசணும் ஆசை ஒன்றும் இல்லை சரி நான் அறிஞ்சதே உங்கள்ட்ட நான் எப்படி இருக்கேனோ சந்தோஷத்தை சந்தோஷமா இருக்கேனா துக்கமாக இருக்கேன்னு தெரிஞ்சு போயிடும் இல்லையா என்ன ராஜச சன்னியாசிங்கிறாரு சாத்விக சன்னியாசிங்கிறாரு இப்படி சொல்றாரு ஒரே குழப்பமா இருக்கேப்பா குழம்பு அப்பத்தான் அவனுக்கு ரசம் கிடைக்கும் பாயசமும் உண்டு புஞ்சி பாலையே தாஹ சம்ரக்ஷணம் குறியாஹா உன்னை காப்பாத்திக்கோப்பா இதுதான் வித் சந்யாசம் இதுக்குதான் பேர் இந்த சந்யாசத்தை எல்லாரும் வாங்கி விடலாம் இதுக்கு ஒண்ணு சடங்கு விட்டேன் விட்டேன் எல்லாம் சொல்ல வேண்டாம் விட்டுடலாம் மனசுக்குள்ளே விட்டுடலாம் விட்டுடுறேன்னு வாய் சொல்றது வாய் சொல்ற போது மனசு சேரணுங்கிறதுக்காக தான் அப்படி எல்லாம் சடங்கு வச்சிருக்காங்க இது உள்ளுக்குள்ளே என்ன சொல்லி தாக சர்வம் ஈசா வாசியம் அப்படி சொல்றதுனால என்ன ஆயிடுறதுன்னா அப்பா இது வித்வத் சன்னியாசம் ஆனால் சுவாமி இது ரொம்ப சொல் கேட்குறதுக்கு ஆனந்தமாக தான் இருக்கு எங்கேயோ போயிட்ட மாதிரி தான் இருக்கு மனசு பார்த்தா அது எங்கேயோ மனசே இருக்கா தெரியல சிந்தையும் அவிழ்ந்து அவிழ்ந்து ஒரு பாட்டு பாடுவார் யார்கிறாங்க ஒரு நல்ல பாட்டு அது தன்தனம்னு ஒரு பாட்டு ரொம்ப நல்லா இருக்கும் அது அதாவது சிந்தையெல்லாம் நீங்கிடுறதுங்கிற இது வந்து காப்பாத்திக்கோன்னு சொல்றது ரெண்டாவது இந்த ஞான ரூபமான சந்நியாசத்தினால உன்னை நீ காப்பாத்திக்கோ சொத்து போயிடுவோமோ என்ன ஆக போறதோ இப்படி போறதோ சொல்லி சொல்லி அந்த வைப்ரேஷனே பரவின்னு இருக்கும் சுத்தி வர பரவும் அப்படியே பக்கத்துல இருக்கிறவங்களும் அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுவோம் அப்படின்னா ஒண்ணு வர அபயம் பிரதிஷ்டிந்தே அசசோ பயம் கதோ பவதி உதரமந்தரம் குருத்தே அசதயம் பவதி எவனுக்கு பேத புத்தி இருக்கோ அவனுக்கு தான் பயம் இருக்கும் எவனுக்கு பேத புத்தி பூர்ணமா போயாச்சோனுக்கு பயமே இல்லை அகம் அபயில சந்யாசம் வாங்குற போது என்ன சொல்றோம்னா எல்லா ஜீவராசிகளுக்கும் நான் அபயப்பிரதானம் கொடுக்கிறேன் வேற சங்கல்பம் யாரும் என்னை கண்டு பயப்பட வேண்டாம் ஓ கொசுவே என்னை கண்டு பயப்படாதே ஏ கரப்பாம்பூச்சியே என்னை கண்டு பயப்படாத அதெல்லாம் சொல்லணும் ஏன்னா அதான் பக்கத்துல அதைத்தான் நம்ம டிஸ்டர்ப் பண்ணிட்டு அதெல்லாம் பயப்படாது அபயம் அபயம் மத்த சர்வ பூதேபியா ஜலம் குடிச்சு விடுறோம் என்னோட என்னிடத்திலிருந்து எந்த உயிர்களும் அச்சம் இல்லாமல் இருக்கட்டும் எந்த உயிருக்கும் என்னிடம் இருந்து அச்சம் தோன்ற வேண்டாம் அப்படி சந்யாசத்துல இது ஒரு சடங்கு அபயம் மத்த சர்வ பூதேபியா இவன் எல்லா ஊருக்கும் அபயம் கொடுக்கிறான்னா இவன் எப்படி இருக்கணும் நான் உனக்கு அபயம் தரேன் அப்படின்னு சொன்னா நான் எப்படி இருக்கணும் உனக்கு நான் அபயம் தரேன்பா அவள் உனக்கு நான் எப்படி கிடைக்கும் போதே நமக்கு பயம் கூடிடும் பயம் தான் போகாது கவலைப்பட தேரத்தேர புஞ்சி தா சரி இதுதான் லட்சியம் இந்த ஞானம் இந்த ஞான சந்யாசம் ஞான சந்யாசம் ஞான ரூபமாகிய சந்நியாசம் என்ன சொல்றதுன்னா நாம ரூப கர்ம தியாக அதிஷ்டான ஞானேன ஆதேய தியாக காரண ஜானேன காரிய தியாக சாமான்ய ஜானேன விசேஷ தியாக தியாக அர்த்தம் சத்தியத்துவ புத்தி நிவத்தி இதெல்லாம் உண்மைங்கிற எண்ணத்தை நான் இனிமேல் வச்சிக்கவே மாட்டேன் கொஞ்சம் கூட வச்சுக்க மாட்டேன் அணு மாத்திரம் அப்ப வச்சுக்க போறதில்லை அடியோட தொடச்சி எடுத்துட்டேன் அதனால என்ன வந்து அப்பா எனக்கு இத்தனை முட்டாள்தனமா எனக்கு பாதுகாப்பு தேவைன்னு நினைச்சேன் ஏதோ பாதுகாப்பு அப்பப்ப இருக்கிற மாதிரி பண்ணேன் இப்ப அந்த தூக்கி எரிஞ்சுட்டேன் ஒரு அதை பத்தி நான் நினைக்க போறது ஏன்னா அந்த கரணமே மிச்சியா நான் தியாகம் பண்ணிவிட்டேன் ஏன் மனசு ஏன் மனசுன்னு சொல்லிட்டு நானாவது மனசாவது ரெண்டும் கிடையாது அகங்கிறதும் தப்பு மம மனஹாங்கிறதும் தப்பு மம மனசு துக்கம் வர்த்தத்தே மம மனசு சுகம் மனஹா ஏவ நாஸ்தி சுகமாக சுகம் மிச்சியா துக்கம் மிச்சியா மனஹா மிச்சியா சாட்சித்வம் மிச்சியா நான் அதை பார்க்கிறேன் என்கிற தன்மையும் பொய்யே அவைகளோடு இருக்கிற எனக்கு இருக்கிற தொடர்பும் பொ தோற்றம் இதுதான் இந்த சந்நியாசம் வாழ்க்கையில் எல்லாருக்கும் லட்சியம் நம்ம தேசத்திலே நம்ம சம்பிரதாயம் சொன்னேன் விட்டு அதாவது ஒரு அர்த்தம் நான் விட்டுடுறதுன்னு ஒரு அர்த்தம் விடுவிச்சுக்கிறது எங்க அப்புறம் எல்லாவற்றையும் விட்டுவிடுதல் சரி இது வித்வத் சன்னியாசம் இது வாழ்க்கையோட பரம லட்சியம் சொல்லியாச்சு அத இந்த வித்வத் சந்யாசத்தை அடையறத்துக்கு ரெண்டு வகையான வாழ்க்கை இருக்கு இவன் இப்படி வரும் புரிஞ்சு போயிடும் உங்களுக்கு ஒன்றும் கஷ்டம் இல்லை இந்த வித்வத் சன்னியாசத்தை அடையறதுக்கு ரெண்டு விதமான லைஃப் ஸ்டைல் இருக்கு அதான் அடுத்தது சொல்ல போறது ஒரு லைஃப் ஸ்டைல் என்னன்னா உபனிஷத்து என்ன சொல்றது இந்த வந்து அசை நிபாத்தம் சங்கராச்சாரியர் அதனால ஸ்வித்து விட்டுருக்கோம் அப்படின்னா அர்த்தம் பணத்தை விரும்பாதே பணத்தை நாடாதே பணம் உபலக்ஷணம் ஞாபகம் தனம் இஸ்வல் டு நாம ரூபாத்மக பிரபஞ்சம் நாம ரூப கர்மாத்மக பிரபஞ்சம் தனம் சொன்ன நமக்கு எல்லாரும் உலகத்தில் பணம் பெருசா இருக்கு பணம் தானே பெருசா பணம் என்றால் பிணமும் வாய்த்திருக்குங்கிறோம் பணம் ஈட்டி எட்டின வரைக்கும் பணம் பாதாள வரைக்கும் பாயுங்குறோம் கருவறை முதல் கல்லரை வரை சில்லறை தேவை வாழ்க்கையில வாங்கலாம் என்ன சங்கராஜர் ஆரம்பத்திலிருந்தே சொல்லிட்டே இருக்கார் மூட ஜெகிஹி தனாகிருஷ்ணாம் குரு சத்ம திருஷ்ணாம் எல்லபிஜ கர்மோ பாத்தம் அலையாத வந்து வைராக்கியத்துல நல்ல புத்திய அடை நீ எது உனக்கு வாழ்க்கையில கிடைக்கிறதோ அதை வச்சுன்னு திருப்திப்படும் எது லபசே நிஜ கர்ம உபாத்தம் வித்தம் தேன வினோதய சித்தம் கிடைச்சத வச்சுன்னு உன் புத்திய சந்தோஷமா வச்சு போ நல்லா வச்சு போய் எல்லாத்தையும் போட்டுக்கணும் உலகத்தை உலக வாழ்க்கையை எதையும் நீ நாடாதே எல்லாவற்றையும் துறந்து விடு நீக்குன்னு அர்த்தம் தனம் மா கிருதான மறுபடியும் இந்த வாழ்க்கையில் ரொம்ப அட்டாச்மெண்ட் எல்லாம் வச்சுக்காதே இந்த ஞானத்தை அடைஞ்ச இந்த ஞானம் வந்தால் பிறகு நமக்கு என்ன வேண்டும் இந்த ஞானம் கொடுக்கற சந்தோஷத்துக்கு ஈடு என கிடையாது ஆகையினால திரும்பவும் நீ வந்து குழியில் விழாதே இந்த அந்த என்னது இந்த உலகங்கிற இந்த நாமரூபங்கிறதில் விழுந்துடாதே அதுக்கான லைஃப் இதுதான் விவிதிஷா சந்நியாசம் மா என்பது என்னது விவிதிஷா சந்நியாசம் விவிதிஷா சந்நியாசம்னா என்ன அர்த்தம் புரிஞ்சுக்கிறதுக்கான சந்நியாசம் அந்த அடங்க துறப்பதுவே எந்த துறவிலும் நன்றி எந்தாய் பராபரமே உங்களுக்கா சொல்ல எனக்கா நான் சொல்லிக்கிறேன் உங்களுக்கு அது கேட்கறது சவுண்ட் திங்கிங் சத்தம் போட்டு அந்த கரணம் அடங்க துறப்பதுவே எந்த துறவிலும் நன்று ஆகவே அகத்துறவு அறிவால் ஏற்படும் துறவு அகத்துறவு கர்மத்தால் ஏற்படும் துறவு புறத்துறவு கர்மத்தால்லாம் வேஷம் ஷடங்கு அந்த சடங்கு ரொம்ப முக்கியம் சன்னியாசம்னா ஏதோ திடீர்னு தோணித்து கோபம் வந்தது இந்த மாதிரி எடுத்து போட்டுக்க போறேன் அப்படிலாம் கொஞ்ச நேரம் கேச்சு காஃபி பிரியா கொஞ்ச நாள் காஃபியாக கேட்கறது உனக்கு காவி போட்டு கோபத்தில் பண்றது இல்லை அதுக்கெல்லாம் உக்காந்து பொறுமையா நீங்கள் சன்னியாசியா போறேன்னாலும் சன்னியாசம் வா கொடுக்குறவர் என்ன பண்ணுவாருன்னா நிறைய கேட்பார் அது நம்ம நான் ஒரு பழக்கமே வச்சுருக்கேன் எல்லாரும் வந்து சன்னியாசத்தை யாரெல்லாம் வாங்கணும்னு ஆசைப்படுறோமோ முதல்ல திருக்குறள்ல அருள்டைமையிலிருந்து ஆரம்பிச்சு இருபத்தஞ்சாவது அதிகாரத்துல இருந்து அந்த முடிக்கிற வரைக்கும் அத பதினான்கு அதை அதிகாரங்கள் நூத்தி நாற்பது மனப்பாடம் பண்ணி அதை மனப்பாடம் பண்ணி அதுக்கு அர்த்தம் தெரிஞ்சு கேள்வி கேட்பேன் இடையில இடையில இந்த குரலுக்கு என்ன அர்த்தம் அது எப்படி அவர் புரிஞ்சிட்டு இருக்காரு மேற்கோள் சொல்ல சொல்லாம் தெரிஞ்சு நம்ம அனுமானம் பண்ணலாம் அவருடைய மனச நாம அந்த சந்நியாசம் வாங்கிக்கிற பர்சனுடைய மனதை நாம் ஊகிக்கலாம் இன்னொருத்தருடைய மனசை தெரிஞ்சுக்கிறதுக்கு என்ன வழி அவர் பேசுற பேச்ச வச்சுதான் நாம கண்டுபிடிக்கணும் அப்படி கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணணும் அவருக்கு வந்து அவர் சொல்கிற வார்த்தை சரியாக இருக்கணும் அவருக்கு சன்னியாசத்தில் இது பண்ணணும்னா சன்னியாசர்மங்கள்லாம் புரிஞ்சாதானே சன்னியாசம் பண்ண முடியும் இப்போ நான் வந்து ஒரு ஒரு ட்ரஸ்ட்டு ஆரம்பிக்கிறேன்னா அந்த ட்ரஸ்ட்டை பற்றின சட்டம் தெரிஞ்சிருந்தால் அந்த ட்ரஸ்ட்டை ஆரம்பிக்கணும் நான் ட்ரஸ்ட்டை ஆரம்பிச்சுட்டு எனக்கு தெரியாதுன்னா யாரும் ஒத்துக்க மாட்டாங்க நம்ம நிறைய பேர் அப்படி தான் இருக்கோம் வாழ்க்கையில் நமக்கு வந்து நம்ம தேசத்தோட சட்டமே தெரியறதில்லை அடிப்படை சட்டங்களே நமக்கு தெரியாது பணம் சம்பாதிச்சா வரி கட்டணம் அந்த சட்டம் எதுக்கெல்லாம் வந்து எக்ஸப்சன் இருக்கு கன்சம்ஷன் இருக்கு எக்ஸப்ஷன் இருக்கு தெரியாது என்னோ பணம் வந்து சேர்த்து போட்டுட்டேன் பேங்க்ல ஒத்துக்க மாட்டாங்க அதே மாதிரிதான் சன்னியாசம் சன்னியாசம் வாழ்க்கைக்குள்ள போற போது பத்தின சட்டம் நமக்கு தெரியும் அந்த சட்டத்தை சன்னியாசம் கொடுக்கிறவர் சொல்லித்தர வேண்டியது அவருடைய சொல்லுமா பொறுப்புறது செல்வத்தையும் விரும்பாதே யாருடைய செல்வத்தையும் விரும்பாதே உன்னுடைய செல்வத்தையும் விரும்பாதே பிறருடைய செல்வத்தையும் விரும்பாதே இது வந்து என்னன்னா இது வாட்சியார்த்தம் இப்படி இருக்கு ஆனா அதனுடைய லட்சியார்த்தம் என்னன்னா எனவே நீ வந்து செல்வத்தை நார்ந்து தனேனன் சொன்னதுனால பிரஜா தியாக நம்ம போட்டுக்கணும் ஏன்னா ந கர்மனா ந பிரஜயா ந தனேனா பிரஜயா தனேனன் இருக்கு அந்த தனேன வந்து இன்னொரு நாவை சேர்த்துக்கணும் மந்திரம் ஞாபகம் படிச்சாதான் தெரியும் ந கர்மனா ந பிரஜயா இல்ல மந்திரத்துல அந்த நாவை நம்ம சப்ளை பண்ணிக்கணும் கர்ம நே நியாக அமிரு அங்கே தியாகம்னு வார்த்தை இருக்கு தியாகத்தை ரெண்டு விதமான அர்த்தம் தியாகம்னா என்ன ஆந்தரத்யா பாஹ்யத்யாக ஆந்தர சந்நியாசா பாஹிய சந்நியாசா அகத்துறவு புறத்துறவு புறத்துறவின் நோக்கம் அகத்துறவை பெறுவது அகத்துறவை பெற வேண்டும் என்றால் அறிவு வேண்டும் அறிவில்லாமல் அகத்துறவை பெற முடியாது அகத்துறவை பெறுவதற்கு புறத்துறவு பயன்படுகிறது புறத்துறவினால் என்ன செய்கிறோம் பொறுப்புகளில் விடுபட்டு அகத்துறவை வளர்ப்பதற்கான அறிவை பெறுகின்ற ஆராய்ச்சியில் இறங்குகிறோம் அறிவைப் பெறுகின்ற ஆராய்ச்சியில் இறங்குகிறோம் மெய்யறிவை பெறுகின்ற ஆராய்ச்சியில் இறங்குகிறோம் காலங்கள் அதிகமாகும் என்பதால் வாழ்க்கையே அதற்காக ஒப்படைக்கிறோம் என்ன பண்றது என்ன வேணும் சித் பகவான் சுவாமி தப்போ வனம் வச்சார் நான் நினைப்பேன் மனசுல விற்பி ஓடும் இது மாட்டி விஷயத்தை யோசிச்சோம் தப்போ வனத்துக்கு தனம் எதுனா தப்போ தனம் தப்போ தனத்தினாலதான் தப்போ வனம் உருவாயிற்று என்ன பில்டிங் கட்டடங்கள் ஏகப்பட்ட கட்டடங்கள் நிலங்கள் கட்டடங்கள் பலது அதற்கு பெயர் என்ன வச்சார் சுவாமிஜி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு இந்த தப்போனம் உருவானது எதுனாலதான் கட்டணங்கள்லாம் உருவானது அந்த தனம் எதுனால வந்தது தப்போ தனத்துக்கு கொடுக்கப்பட்ட தப்போதனம் உயர்ந்ததா இந்த தனத்தை என்ன சொல்றது இது வந்து என்னது திரவிய தனம் திரவ்ய தனம் உயர்ந்ததா தப்போதனம் உயர்ந்ததா எல்லாம் இந்திய பெருசா வந்திருக்கு இது எதுக்குன்னா தபஸ்ங்கிற தனத்தை மதிச்சு கொடுக்கிறது மதிச்சு ஞான தனம் தப்போதனம் அதனால்தான் தபோதனர்கள் தாய்மார்கள் பாட்டுல கூட தப்போதனர்கள் திக்கட்டும் சொல்லுவார் பராபர கண்ணியில வருது தெய்வ தபோதனர்கள் ஆனா என்ன ஆயிடும் ஜாகிரதையா இருக்கணும் இது என்ன ஆயிடும்னா கட்டடம் வந்து நம்ம கவனிக்க ஆரம்பிச்சோம் விட்டு நாளைக்கு போகும் செல்வம் இன்றைக்கு வரும் நாளைக்கு போகும் செல்வம் நிலையற்றது ஆனால் தவம் என்ன பண்ணும்னா நிலையான மெய்பொருளை கொடுக்கக்கூடிய சக்தி படைத்தது ஆகினால என்ன சொல்றாருன்னா இந்த திருவாடுதர் ஆதீனத்தை இல்லையா திருவாடுதர் ஆதீனத்தை மூணு தினம் நாலு தினம் அட்டம் பண்ணிவிட்டாங்களா கொலை பண்றது செல்வம் இருக்கு சொத்துக்கு அதிபதியா இருக்க அதனால என்ன அங்க சாஸ்திரத்தில் என்ன சொல்லி இருக்கு பஜகோபிதத்தில் சங்கராச்சாரர் என்ன சொல்றாரு பணத்தை பணம் வந்து நிறைய அனர்த்தத்தை உண்டு பண்ணும் அர்த்தம் அனர்த்தம் பாவய நித்தியம் அதுல இருந்து கொஞ்சம் கூட உனக்கு சுகம் கிடைக்காது உன் குழந்தைகிட்டிருந்தே உனக்கு பயமா இருக்கும் புத்திராதபி தன பாஜாம் பீதி தன பையனிடத்துல இருந்தே பயம் இருக்கும் ஏதாவது ஒரு நாள் ராத்திரி வந்து திடீர்னு எழுந்துரு கையெழுத்து போடுறியா இல்லையா மரியாதையா என்ன பண்ணுவீங்க கம்சன் இல்லையாசீப் இல்லையா நான் ரெண்டு பக்கமும் சொல்லிட்டேன் இந்து மதத்துலயும் ஆள் இருக்கு இந்த மாதிரி ஆள் எங்க எல்லா இடத்துலயும் இருக்கும் கம்சன் வந்து விடலையா அவங்க அப்பாவை உக்ரசேன மகாராஜாவை ஜெயில போடலை புத்ராதபி தன பாஜாம் பீதி அப்ப எங்க வீட்டுல இல்ல அப்படி இல்ல நடக்காது நம்ம சொல்றோன்னு கூட சொல்ற சர்வத்யஷா விஹித்தா ரீதி எல்லா இடத்துலையும் இதான் கதை ஞாபகம் அதில் மா கிருத கசித்தனம்னு சொன்னால் என்னர்த்தம் இதெல்லாத்தையும் விட்டுட்டு என்னென்ன ஏஷனா தியாக புத்திரைஷணாயாச்ச வித்தைஷனாய் லோகேஷனாயுத்தாய பிரணாகாச்சரியம் சரந்தி எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு இதுக்கு வந்துடும் ஆக இது என்ன சொல்லுகிறதுனா விவிதிஷா சந்நியாசத்தை சொல்றது மந்திரம் வித் சந்யாசுருக்கமா சொன்ன இந்த முதல் மந்திரம் வித்வத் சந்நியாசத்தையும் வித்வத் சந்யாசத்துக்கு சாதனமான விவிதிஷா சந்நியாசத்தையும் சொல்லுகிறது விவிதிஷா சந்யாசம் விவிதிஷா சந்நியாசம் வித்வத் சன்னியாசம் கேட்டுக்கூடாது எல்லாம் நிறைய உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் வித்வத் சந்யாசம் என்றால் என்ன ஞானத்துறவு அறிவு துறவு அறிவால் உருவாக்கப்படும் துறவு இது என்ன துறவுன்னா அறிவை பெறுவதற்கான துறவு வாழ்க்கை விவிதிஷா சன்னியாசம்னா வேதித்தும் இஷா விவிதிஷா அறிவை பெறுவதற்கான வாழ்க்கை முறை அது வாழ்க்கை முறைன்னா அது சடங்கு எல்லாத்தையும் வந்து ஒரு இடத்துல கர்மா எல்லாம் பண்ணி கர்மா பண்றதுக்கு சடங்கு இருக்கிற மாதிரி கர்மாவை விடுறதுக்கும் சடங்கு இருக்கு கர்மா பண்றதுக்கான சடங்கு பூணல் போடுறது குடுமி வைக்கிறது கர்மாவை விடுறதுக்கான சடங்கு பூணலையும் குடுமையும் எடுக்கிறது அந்த சந்யாசத்துலேயும் நிறைய வகையெல்லாம் இருக்குது குட்டீச்சக சன்னியாசம் பகூதக சந்யாசம் ஹம்ச சந்நியாசம் பரமஹம்ச சந்நியாசம் அவதூத சந்நியாசம் அவதூதன்னால என்ன அர்த்தம் நம்ம சாதாரணமாக அவதூத்தன்னா நிர்வாணம்னு அர்த்தம்னு சொல்கிறோம் பழ பழக்கத்தில் இருக்குது நிர்வாணம்னு சொல்கிறோம் நான் இப்போ அந்த சம்பிரதாயத்துல தான் இருக்கேன் புதுக்கோட்டையில் அவதூத சம்பிரதாயம் தான் அதுக்கு பேரே பரமஹம்ச சந்நியாசத்துக்கு பிறகு அவதூத சம்பிரதாயம்னு வச்சிருக்காங்க அவங்க மட்டத்தில் கொடுக்குற சம்பிரதாயத்தில் பார்த்தோமானா சாந்தானன் சுவாமியின் பரம்பரை அந்த இதுல எல்லாம் படித்து பார்த்தோமானா என்ன தெரிகிறதுனா அவர் குரு என்ன பண்ணாரா பரமஹம்ச சந்யாசம் கொடுத்து பிறகு அவதூத சந்நியாச தீட்சையும் கொடுத்தார் அப்படிதான் வருது பரமஹம்ச சந்யாசீக்ஷனா அப்புறம் அவதூத சந்நியாசம் அவதூத்தன்னு அவத்தூணோத்தி அவத்தூனோத்தி தூணோத்தின் தூக்கி கடாசுறது எல்லா வஸ்திரத்தை கூட எடுத்துவிடுறதுண்ணா ஆனால் ஜாமம் வச்சுக்கணும் நிர்வாணம் கீதையில் என்ன சொல்ற உடலுக்கு உடை ஆடை உயிருக்கு உடல் ஆடை உயிருக்கு உடல் ஆடை இல்லையா உடலுக்கு உடை ஆடை உடலுக்கு உடை ஆடையாக இருக்கு அதுக்கு உயிருக்கு ஆடை எது உயிருக்கு ஆடை உயிருக்கு உடை உடல் உடல் பற்ற நீக்கிறதுக்கு மகா நிர்வாணம் சமாதி அடைஞ்சிட்டாரு போயிட்டாருன்னா மகா நிர்வாணம் இருக்கிற இந்த ஞானத்துல இருந்தார்னா நிர்வாணம் நிர்வாணம்னு சொன்ன என்ன அர்த்தம் அறிவால் பற்றை துரத்தல் நிர்வாணம் என்பதற்கு பொருள் அறிவால் உடல் பற்றை உள்ள உடற்பற்றையும் உள்ள நிர்வாணம் என்று சொல்லப்படும் டிரெஸ் மாத்திரம் நீக்கிட்டா மாத்திரம் நிர்வாணம் ஆயிடாது உள்ளுக்குள்ள மனசுல அல்மஷங்கள்லாம் இருந்தா என்ன பிரயோஜனம் ஆகவே இந்த துறவு வாழ்க்கைக்கு வருது இந்த அகத்துறவுக்கான புறத்துறவு வாழ்க்கை இந்த முதல் மந்திரத்தில் அகத்துறவும் புறத்துறவும் உபதேசிக்கப்பட்டிருக்கிறது அகத்துறவை பற்றி ஈஷாவாசியம் சர்வம் என்ற வாக்கியமும் தேனத்தெக்தேன புஞ்சிசாஹாங்கிற வாக்கியமும் சொல்லுகிறது இந்த அகத்துறவை பெறுவதற்கான புறத்துறவை பற்றி மா கிருத கசியனம் என்று சொல்லுகிறது இதுக்கு பல அர்த்தங்கள்லாம் சொல்றது உண்டு பண யாருடைய பணத்தையும் விரும்பாதே பணம் யாருடையது எல்லாம் இறைவனுடைய உன்னுடைய உடமைக்கு என்ன இருக்கு அப்படின்னு சொல்றது உண்டு ஆகவே இத்தனை புத்தியினால என்ன பண்றது ஒன்று இல்லவே இல்லை மிச்சயத்த புத்தி தனம் கசிய அப்படின்னா என்ன தினம் எங்க இருக்கு யாருடையது கிடையவே கிடையாது எல்லாம் மிச்சியா மாயா காரியம் ஆக விவிதிஷா சன்னியாசம் ரொம்ப அற்புதமான இது சுவாமி இது ரொம்ப டஃபாக இருக்கே இவ்வளவு முடியுமான் அடுத்த மந்திரத்தை அடுத்த கிளாஸில் பார்ப்போம் அடுத்த மந்திரம் அதுக்காக தான் போகிறோம் இந்த லைஃப் ஸ்டைல் நமக்கு ஒத்து வராது சுவாமி எங்களை எல்லாம் கூப்பிட்டு கேம்பில் உட்காந்து வச்சு இப்படி சன்னியாசத்தை பற்றி பேசுகிறீங்களே நாங்கள் இன்னும் பண்ண வேண்டியது என்னெல்லாமோ இருக்கு அப்படி இருக்கிற போது நீங்கள் நீங்களே இப்படி இருக்கீங்களோன்னு எங்களுக்கு சந்தேகமாக இருக்குது அப்படி இருக்கும்போது எங்களை வந்து இப்படி இந்த மந்திரத்தை வச்சுட்டு இப்படி பாடாக படுத்துறேன் ஆனால் கற்பனை பண்ணிக்கிறேன் நீங்கள் அப்படிலாம் நினைக்க மாட்டிங்க எனக்கு தெரியாதா நான் தான் இப்படிலாம் உங்களுக்கு நினைச்சி சொல்லி வச்சுப்பேன் அப்படின்னா கவலைப்படாதீங்க நல்லா நகையெல்லாம் போட்டுங்கோ நல்லா புடவையெல்லாம் கட்டிக்கோங்கோ என்ன நல்லா சௌக்கியமாக வீட்டில் இருங்கோ பஞ்சபக்ஷ பரமான்னை சாப்பிடுங்கோ நல்லா காஃபியை குடிங்கோ ஆனால் அடுத்த ஸ்லோகத்தை கேளு அடுத்த மந்திரத்துக்கு ஓம் பூர்ணமத்பூர்ணமிதம் பூர்நாத் பூர்ணமுதட்ச பூர்ணயபூர்ணமாதாஜபூர்ணமேவாவசிஷியம்ஷாந்திஷாந்தி ஈஸ்வரோருமேதி மூர்பேதவிபாமவாத்தேகாஜிணாமூர்த்த மூர்த்தியெல்லாம் வாழி எங்கள்மோனி அருள்வார்த்தைஎன்றும் வாழி அன்பர்வாழி பராபரமே ம் ஷா ஹரி ஓம் ஆகஸ்வீ